வணக்கம் நற்றினையின்ூற்றி எழுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை கரையை கடந்த கஜா புயல் ஆறு மாவட்டங்களில் பெருத்த சேதத்தை விளைவித்துள்ளது புயலால் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது கஜா புயலால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சமும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சமும் சிறுகாயம் அடைந்தவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஆயிரமும் வழங்கப்படும் என்று முதலமைச்சா் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளாா் கஜா புயலின்போது தமிழக அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் கோவையில் மக்கள் சேவை மையம் கேட் நிறுவனம் ஆகியவற்றின் சார்பில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மிகப்பெரிய வேலைவாய்ப்பு திருவிழா நடத்தப்பட உள்ளது என மக்கள் சேவை மையத்தின் நிறுவனரும் பாஜக மாநில பொதுச் செயலருமான வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் நிர்வாக காரணங்களால் கோவை சேலம் இடையே இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில் நான்கு சனிக்கிழமைகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னத்துக்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி டி தினகரன் தொடர்ந்த மனுவை சிபிஐ நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஓமலூர் மேச்சேரிக்கு இடையே மிகப்பெரிய காய்கறி பழசந்தை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நவம்பர் இருபத்தி ஒன்று தேதிகளில் தமிழகம் புதுவையில் மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜோத்பூரிலிருந்து சென்னைக்கு ரயிலில் கொண்டுவரப்பட்ட ஆயிரம் கிலோ நாய்கறி எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீஸ் அதிகாரிகளால் பரிமுதல் செய்யப்பட்டது தேவதானப்பட்டி பகுதியில் கஜா புயலுக்கு எட்நூறு ஏக்கர் வாழை கரும்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகை அருகே மையம் கொண்ட கஜா தேனி மாவட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை சூறாவளியால் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன தமிழில் சிறந்த நாட்டிய நாடகங்களை உருவாக்கி மேடையேற்றம் செய்யும் கலை நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் எழுபத்தி ஆயிரம் வீதம் இரண்டு புதிய நாட்டிய நாடகங்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது காவிரியில் கழிவுநீர் கலக்கும் விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கைக்கு பதில் அளிக்க தமிழகம் கர்நாடக அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு வாரம் அவகாசம் வழங்கியுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் ஐந்து மாநிலங்களில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக இருபத்தி ஐந்து பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுக்கமாடி அடுக்குமாடி தருவதில் முரைக்கேடு செய்ததாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ய யூடெக் இயக்குநர் சஞ்சய் சந்திரா அவரது சகோதரர் அஜய் ஆகியோரது சிறையில் எல்இடி டிவி இளநீர் கணினி வஸ்தியுடன் கூடிய தனி அலுவலக அறை ஆகியவை உள்ளதாக ஆய்வு நடத்திய நீதிபதி ரமேஷ்குமார் தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளாா் மத்திய அரசின் அமைப்பான சிபிஐ இனி ஆந்திரா மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் அந்தந்த அரசுகளின் முன் அனுமதி பெற்றுத்தான் எந்த ஒரு குற்றச்சாட்டின் பேரிலும் சோதனைகள் மற்றும் விசாரணை நடத்த வேண்டும் என்கிற நிலை உருவாகியுள்ளது அரபிக்கடலில் கஜா வலுகுறைந்து நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக திங்கட்கிழமை வரை கேரளாவில் மழை பெய்யும் நாற்பத்தி முதல் ஐம்பத்தி ஐந்து வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் கணவர் உயிரோடு இருக்கும் போதே பெண்கள் விதவைக்கான நல்வாழ்வு உதவி தொகை பெற்று அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கானாவில் கைவிட்டுச் சென்ற கணவரின் சொத்தில் உரிமை பெற்று தாருங்கள் இல்லையென்றால் எனது வாக்குரிமையை நீக்கிவிடுங்கள் என்று ஒரு பெண் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் கலிபோர்னியா மாநிலத்தில் காட்டுத் தீக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வடகொரியா அதிநவீன ஆயுத சோதனையை செய்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொருளாதார தடைகளை தளர்த்த மறுத்து அமெரிக்காவை மிரட்டவே வடகொரியா இதை செய்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது இங்கிலாந்தில் பிரெக்சிட் வரைவு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான்கு அமைச்சர்கள் பதவி விலகிய நிலையில் பிரதமர் டரசா மே மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எம்பிக்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர் கடந்த மாதம் நடைபெற்ற விபத்துக்குப் பிறகு தனது முதல் ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியிருக்கிறது ரஷ்யா இந்தோனேஷியாவில் பயணிகள் விமானம் கடலுக்குள் விழுந்து நொறுங்கிய விபத்து தொடர்பாக அந்த விமானத்தை தயாரித்த போயிங் நிறுவனம் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது சீனாவில் பாதிக்கும் மேற்பட்ட மாகாணங்களில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் அதிவேகத்தில் பரவி வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது தினமுறை யோசனை பொது அறிவுறுத்தி அஞ்சல் தலை சம்பவங்கள் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை சென்மெடுக்கி என்ற இணையதளத்திற்கு வருகை தாங்கள் இணைகிற வணிக செய்திகள் நாட்டின் நிலக்கரி உற்பத்தி ஏப்ரல் அக்டோபர் வரையிலான கால அளவில் முப்பத்தி புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி டன்னாக உயர்வை கண்டுள்ளது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கையகப்படுத்தப்படும் என்பதை உறுதியாக கூற முடியாது என டாடா சன்ஸ் தெரிவித்துள்ளது வீட்டு வசதிக்கு நிதியுதவி அளித்து வரும் ரெப்கோ ஓம் ஃபைனான்ஸ் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டு காலத்தில் ரூபாய் நூற்றி கோடி லாபம் ஈட்டியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக குத்துச்சண்டையில் இந்திய வீராங்கனைகள் மனிஷா சரிதா தேவி வெற்றி பெற்றுள்ளனர் ஏடிபி உலக டூர் பைனல்ஸ் தொடரின் அரையிறுதியில் விளையாட ஸ்விஸ் நட்சத்திரம் ரோசர் பெடரர் பதினைந்தாவது முறையாக தகுதி பெற்றார் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஹாட்ரிக் வெற்றியுடன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள இந்திய அணிக்கு விராட் கோலி உள்ளிட்ட வீரர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் நடித்துள்ள சர்வம் தளமயம் படத்தை பாராட்டியுள்ளார் இயக்குநர் வசந்தபாலன் பிரியங்கா சோப்ரா நிக் ஜோனாஸ் இவர்களது திருமணம் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி ஜோத்பூர் அரண்மனையில் நடக்கவுள்ளது வெள்ள நிவாரண நிதி திரட்ட நட்சத்திர கலை விழா நடத்தப்படும் என்று மலையாள நடிகர் சங்கமான அம்மா அறிவித்துள்ளது அடுத்த மாதம் ஏழாம் தேதி அபுதாபியில் இந்த விழா நடக்க நடிகர்கள் மம்முட்டி மோகன்லால் துல்கர் சல்மான் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களும் நடிகைகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்